தேவனுடைய மகாபரமல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இக்கட்டு நேரத்தில் தேவ மனிதர்கள் மூலம் கிடைக்கின்றதான விடுதலையை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது உத்தமர்கள் இக்கட்டு நேரத்திலும் மரணபரியந்தம் பொறுமையோடு காத்திருக்கின்றார்கள் ஜெயத்தை பெறுகின்றார்கள் உத்தமத்தில் உறுதியாகி நிலைத்திருப்பவர்களிடம் சர்வ வல்லமை தேவன் இடைபடுகின்றார் உத்தமத்தில் நிலைத்திருப்பவர்கள் தங்கள் நாவினாலும் பாவம் செய்ய துணிவதில்லை இப்படிப்பட்டவர்களே தேவனுடைய சன்னிதானத்தில் அவரது வல்லமையையும் மகிமையையும் நாளுக்கு நாள் கண்டுகொள்வார்கள் தேவனோடு சஞ்சரிப்பதே இவர்களது ஆவலாக இருக்கும் நாம் உத்தமத்தில் உறுதியாக இருந்தால் நம் குடும்பம் ரட்சிக்கப்படும் மட்டுமல்ல அழிவு பாதுகாக்கப்படும் என்பது பற்றி இப்பொழுது புத்திரி சிலைமின் தலைமையும் அப்போஸ்தலருமான பாஸ்டர் எஸ் யேசுதாசன் அவர்கள் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பு செய்தி ஆற்ற வருகின்றார்கள் யாவரும் கேட்டு தேவாசிர்வாதம் பெற்று செல்ல அன்புடன் அழைக்கின்றோம் தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மை மூன்றாவதாக மறுபடியும் நான் வாரத்தின் முதல் நாளாக இந்த பிரசுத்த நாளிலும் இறைவனாகி என்பது ஆண்டவரை பிரசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் தேவனுக்கு ஆராதிக்க வாட்டினால் ஆராதித்த சோதரத்தினால் கற்றல் சமூகத்தில் மகிழ்ந்து கழிவு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்த நமக்கு கொடுத்தபடியினால ஆண்டு நாம் சோதரிப்பமாக ஹெலே இலையா ஹலே இந்த நாட்களிலே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய மகத்துவமான வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக உத்தமர்களை கருத்து தேடுகிறாராம் எனக்கு தேவன் கொடுத்த வார்த்தை என்ன என்றால் உத்தமர்கள் எங்கெங்கே இருக்கிறார்கள் என்று பூமியெங்கு என்னுடைய கண்கள் உலாவி அவைகளை தேடுகிறது என்று சொல்லுகின்றார் அப்படிப்பட்டதான வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிற அப்படின்னா நாமும் தேவ சமூகத்துல நம்முடைய சிந்தனையில நம்முடைய நடக்கையில நம்முடைய ஜீவியத்தில தேவனுக்கு முன்பாக எல்லாவற்றிலும் உத்தமர்களாக நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அவர்களிலிருந்து தெய்வன் தம்முடைய வல்லமே வெளிப்படுத்துவாரா இல்லையா எரிகிற நெருப்புக்கு விறகு வேணும் இல்லாமல் நெருப்பு உலகிப்பதற்கு ஆண்டவர் ஆண்டவர் தேடுகிறார் இரண்டு நாள் ஆகமத்தின் புஸ்தகம் இரண்டு நாளாக பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாவது வாக்கியத்தை அவர் வாசிக்கலாம் வசனம் ஒன்பது உலாத்தில் மதியத்த நாமத்திற்கு மயிமை உண்டாவதாக தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களிடத்தில் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படி கற்றுடை கண்கள் பூமி எங்கும் உலாவுகின்றது அதே இல்லையா தம்மை பற்றி உத்தம இருத்தோடு இருக்கின்றவர்களிலிருந்து அல்லது அவர்களில் நம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக கர்த்துடைய கண்கள் பூமி எங்கு ஆவிக்கொண்டே இருக்கின்றது அந்த வல்லமையை பற்பல வகையிலேயும் கர்த்தர் வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார் என்று நாம் காணுகின்றோம் பாருங்கள் ஒரு அறிவில்லாத ஒரு படிப்பில்லாத ஒரு பேதை கொண்டு கர்த்தர் நம்முடைய அனந்த ஞானத்தை வெளிப்படுத்தும் போது கர்த்துடைய வெளிப்படுகின்றது ஒரு தீராத வியாதியஸ்தராய ஒரு மனிதன் இருக்கும் போது நீண்ட நாட்களாக கண்டு படுக்கில் இருக்கிறார்க்கிற ஒருவன்போது குழந்தைகள் இல்லாமல் இருந்தார்கள் அவர்கள் ஆப்போசிட் ஆன அந்த ரிசல்ட் அவனுடைய கொடுத்திருந்த போதிலும் அவர்களிலே கத்தருடைய வல்லமை வெளிப்பட்டது வல்லமை வெளிப்படுத்தும் உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை அன்றவர் நம்மளை எதிர்பார்க்கிறார் என்று இறைவாக்கு சொல்கிறது இங்கே பாருங்க அதாவது பன்னிரெண்டு வருஷமாக ஒரு பெண்ணை இருத்தி தீராத வியாதியோடு எல்லா மருத்துவர்களும் தன்னுடைய செலவு பண்ணியும் ஒன்றும் குடம் கிடைக்காமல் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தவர்கள் ஒரு நாள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டாள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டார் அவரிடத்தில் போகிற எல்லோருக்கும் அவர் விடுதலை கொடுக்கின்றார் எல்லோரையும் ஆசிர்வதிக்கின்றார் மறித்தவர்களை உயிரோடு எழுப்புகின்றார் என்ன செய்தி எல்லாம் அவளுக்கு கிடைத்தது அவள் பெண்ணா இருந்தபடினால அது ஆண்கள் கூட்டத்துக்கு போதற்கு அச்சம் உண்டாகி அவள் ஒரு ஒரு தீர்மானம் பண்ணினாள் அதாவது என்னுடைய கொடிய ரோகம் நீங்க வேண்டும் நான் யாருக்கும் தெரியாமல் ஒளிந்து தொட்டு விடுவேன் அப்பொழுது நான் சுகமாவே என்ற நம்பிக்கை அவளுக்குள்ளே வந்தது ஹலேலுயா அவருடைய உள்ளத்தில் இருக்கிற உத்தம குணத்தை கத்தர் கண்ட ஹலேலுயா நெருக்கி லட்சோது லட்சம் மக்கள் அவரை கொண்டே போகின்றார்கள் இடித்துக் கொண்டே மகத்துவத்தை தெரிந்தவர்கள் அவரோடு ஒண்டிக் கொண்டு நமக்கு நன்மை கிடைத்து ஒட்டி நான் போக வேண்டும் என்ற அதாவது யாருக்கும் தெரியாமல் ஒழிந்து போய் அவருடைய வசனத்தின் ஓரத்தை தொட்டால் லூகா சுல்சேசம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து முதல் வரைக்குள்ள வசனங்களை நான் வாசிக்கும் போது இங்கே நான் பார்க்கிறோம் அண்டவராகியிருதயமுடைய உத்தம ஜீவியமுடையவர்களிடத்தில் தேவன் தம்முடைய வல்லமை விளங்க செய்யும்படியாக அவருடைய கண்கள் பார்க்கின்றது அருமையானவர்களே நாம் எல்லாரும் ஆலயத்தில் வந்திருக்கின்றோம் நம்முடைய ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார் நம்முடைய ஒருவர் நெருக்கின்றார் நம்மில எவ்வளவு பக்தி சுவாசம் நம்ம இருக்கிறது என்கிறது அவர் அளவிடுகிறார் பெண்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் வாசிக்கலாம் என்னை என்றுண்டு அதற்கு வல்லமை புறப்பட்டிருந்து வல்லமை புறப்பட்டிருக்கிறேன் தகுதி அவர்களிட படுக்கை வியாதியை நீக்கி போட்டது என்று நாம் காணுகின்றோம் என்னை ஒருவர் தொகிறது உத்தம இருத்தோடு இருக்கிறவர்களிடத்தில் தன்னுடைய வல்லமை விலங்கல் செய்யும்படி அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் யார் யார் என்று அறியும் கண்கள் கர்த்திகள் உருவிக் கொண்டிருக்கின்றது பூமி எங்கும் பார்க்கின்றது அருமையான தேவையான பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய வேதனைகள் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் எவ்வளவு பெரிய துன்பங்கள் எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா நம்முடைய உத்தம குணத்தில் வழங்கிவிடக் என்று வேதம் சொல்லுகின்றது கர்த்தரவைகள் அறிந்திருக்கிறார் இங்க பாரு அப்பசராய் பரிசு பவலுக்கு நிறைய விசுவாச மக்கள் இருந்தார்கள் நிறைய ஊழியக்காரர்கள் இருந்தார்கள் இங்கே ரெண்டு ஊழியக்காரர்களை பற்றி அவர் எழுதுகிறார் பாருங்க திமுக ஒன்று திமுக முதலாம் அதிகாரம் இரண்டாவது ஒரு ஒரு வாசகையை அவர் எப்படி அழைக்கிறார் பாருங்க விசுவாசத்தில் உத்தம குமார் திமுக உத்தம குமாராகிய திமுகவுக்கு எழுதுகிறது தேவனுக்கு மய்மை உண்டாவதாக குமாரனாகி தீபாமல் அதுல உத்தம குமாராகி தீப தேவு என்று எழுதுகிறார் ஊழியக்காரர்களுக்கு அவள் படம் போல் பதிந்திருக்கிற சிலர் உண்டு உத்தமர்கள் இன்னார் என்று அறிந்து அவர்களை உள்ளத்திலே பதித்திருக்கிறார்கள் உத்தம குமாரே உத்தகுமாரனாகி தீபோ என்று எழுகிறார் தீ திரு அதிகாரம் முதலாவது வாக்கியத்தை மகிழ்ச்சியை அருமையாக செய்தார் கீழ்ப்புதலோடு செய்தார் உண்மையோடு செய்தார் பயபக்தியோடு செய்தார் என்பதை அவர் இந்த முகுவரையிலே அவரை பற்றி இப்படி பாராட்டுகிறார் ஊழிய காரணம் இயேசு கிருஷ்ணனுடைய அப்போ பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமார்னாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது தீத்து எழுதுகிறதாவது பல வேடுபடங்களை சந்தித்து பல குறைவுகள் நெருக்கங்களை சந்தித்து பல பிரச்சனைகளை சந்தித்து வாழ்க்கையில பல அலசூழல் ஏற்பட்டு நம்மோடு கூட இருக்கிறவர்கள் சிலர் நம்மை காட்டி கொடுத்து விலகி போகிறவர்கள் மத்தியிலேயும் உத்தமத்தை காத்து உதை உங்களை நடத்துகிற்களும் அறிந்திருக்கிறார்கள் உத்தமம் அதுதான் உத்தம குணம் இந்த உத்தவர்கள் எங்க இருக்கிறார்கள் என்று கத்துடைய நோக்கிக் கொண்டே இருக்கின்றது எனக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் என்று அப்போ சொல்லுகின்றார் கழுத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகிறவர்கள் அல்ல சபைக்கு ஒரு நெருக்கடி விலகி போகிறவர்கள் அல்ல கிறிஸ்தவத்துக்கு நெருக்கடி ஏற்படுகிறார் பாருங்கிற போதிலும் அவர் என்ன செய்தார் முன்பு செய்தது போல மேல மாடில் இறங்கி மேலே ஏறி பலகணிகள் சனல்களெல்லாம் திறந்து வைத்து விட்டு முழங்காலில் நின்று எல்லோரும் ஊராரெல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஜெபம் பண்ணினார் ஹலே லுய்யா அவருக்கு உத்தமகுமாரன் என்று சொல்லாமல் என் கொஞ்சம் கூட கூட்டி சொல்கிறார் நீ மிகவும் பிரியமான ஹலே லொய்யா அது அதை விட இன்னொரு படி மேல ஹலே என்று சொல்வதை விட இன்னொரு படி அது குமாரணே என்று சொல்லாமல் உத்தமாக குமாரணே என்று அழைக்கிறது நாம் இங்கே பார்க்கின்றோம் முன்பாக உத்தமத்தில் உறுதியாக நிற்போம் காத்து கொள்ள கவனமாக நாம் இருப்போம் அப்பொழுது நமது மேலே ஆண்டவர் இவ்வளவு பிரிய வைத்து நம்மிலே தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார் எஸ்யா என்று சொல்லப்படுகள ஒரு ஒரு மனிதன் இருந்தார் மரணத்துக்கு எதிரான வார்த்தையும் உரைக்கப்பட்ட ஆகிவிட்டது நீ மறைத்து போவா என்று சொல்லி அந்த நேரத்திலேயோ அந்த இசைக்கு ஆண்டு அதிகாரம் ஒன்று முதல் ஒழு கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் அப்பொழுது நோக்கி ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமாத செய்தேன் கர்த்தே நாமக்கு உருவாக அதாவது உண்மையும் மன உத்தவமாய் நடந்தேன் என்பது தெரியும் உத்தவமாக நடந்தேன் மறிக்க வேண்டும் என்று ஆண்டவடத்தில் அவர் கேள்வி கேட்கின்றார் ஆண்டவரத்தில் ஜபம் அனுகிறார் உத்தமத்திற்கு அவ்வளவு பெரிய விலை மதிப்பு அவர் அப்படி ஜபம் பண்ணினார் அண்டவர் ஆகிய இறங்கினார் வருடங்கள் தம்முடைய வல்லமையை வளங்கல் செய்யும்படியாக கண்கள் பூமியெங்கும் உலாவிக்கொண்டே இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் சரி நமக்கு அது உத்தமா கூட குற்றமற்ற நம்ம ஒவ்வொரு திருவிருந்து ஒவ்வொரு வாரம் திருவருந்து எடுக்கும் போது சாட்சி சொல்கிறோம் அல்லவா ஒரு அருமையான சத்தியம் வைக்கப்பட்டிருக்கிறது பாருங்க இதுல ஊழியக்காரனும் பொறுப்பல்ல யாரும் பொறுப்பல்ல அவரவர்கள் வாயை திறந்து என்ன சொல்ல வேண்டும் நான் இப்பொழுது தேவனுக்கும் மனிதர்களுக்கும் முன்பாக குற்றமற்ற மன இருக்கிறபடியால் நான் இந்த பந்தியில் பங்கு பெறுகிறேன் என்று சொல்லிதான் பங்கு பெறுகிறோம் நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழவையும் இந்த சாட்சியை சொல்லிதானே தெரிவிக்கின்றோம் அறுபடனால அருமையானவர்களை நம்முடைய மனச்சாட்சியை சொல்லும் நாம் தேவருக்கு உத்தமர்களாய் இருக்கிறோம் நாம நடக்க வேண்டும் நமக்குள் இருக்கிற மனச்சாட்சி நம்மோட சொல்ல வேண்டும் குற்றமற்றவனாயிருக்கிறாய் என்று சொல்லி ஒரு சிறிய காரியமானால் அதை சரி வேண்டும் நேற்று நல்ல காரியம் தான் சொல்லுகிறேன் வாவரிக்கை செய்த போது ஒரு செல் காணாமல் இருந்து நான் கிடைத்தது வீட்டு கொண்டு வந்தேன் எனக்கு இருக்கிற அமைதி போய்விட்டது கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன என்று கவனியும் செய்து கொண்டு நானும் குற்றமாற்றவன் உத்தமன் என்று நம்ம ஏமாற்றுகிறது அதாவது அப்படிப்பட்ட நிலையில எனக்கு அமைதி இல்லை அது யார் கொடுப்பது என்கிற கையில ஒப்படைத்தோடனே அமர்ந்த தண்ணி ரீப்போல உள்ளத்தில் சமாதானம் உண்டாயிட்டே அலே ஒருவர் இருக்கின்றது ஒப்படைத்துவிட்டு தேவ சமூகத்தில் வந்து இப்படி ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டு விட்டது என்று அறிக்கை செய்து மாறிவிடுகிறார் கைவிட வேலை செய்தார் பெரிய பங்களா அதில் இந்த வேலைக்காரர்கள் இருந்தார்கள் இவரே இவர் அதில் வேலைக்காரராக இருந்தார் இவர் ஒரு அதில் படித்தவரும் கூட எப்படி இருந்தார் அப்போ அவர்கள் ஊருக்கு போகக்கூடிய நேரம் ஆகிவிட்டது ஒரு உண்மை உள்ள ஒரு உத்தமான மனிதனிடத்தில் இந்த பொறுப்பு இலவசமாக கையளித்துவிட்டு இதை ஊழித்து கொடுத்து விட்டு போய்விட வேண்டும் என்று கூட இருக்கிற மனிதனை நீண்ட நாள் நிறைய காசு கொடுத்து கடையில் ஜாமான் ஆகிட்டு வரும் சொல்வாரு ஆனால் அவர்களுக்கு தெரியும் இந்த பொருள் இவ்வளோதான் விலை இவ்வளோ இதுக்கு மேலே எதுக்கு விலை இல்லைன்னு அவர்களுக்கு தெரியும் ஆனால் அவர் திருப்பி அந்த காசை மீதி கொண்டு கொடுக்குறானா அந்த கணக்கை காட்டுகிறானா என்றெல்லாம் பரிசோதித்தாரு சிலவர்கள நிறைய பணங்களை டேபிளில் போட்டு அதெல்லாம் எண்ணி தான் போட்டிருப்பார்கள் சும்மா கிடைக்கிற மாதிரி மற்றவர்கள் நினைத்தால் அவர்களுக்கு ஞாபகம் இல்லாமல் கணக்கு இல்லாமல் எண்ணெல்லாம் எண்ணிக்கை இல்லாமல் போட்டிருக்கிறார்கள் என்கிற போல அந்த பணம் கிடைக்கும் எல்லாத்திலும் அவர் செக்அப் பண்ணும்போது எல்லாத்திலும் மத்திய மகர் ஒரு பைசாவுக்கும் அவர் கணக்கு கொடுக்கிறவராக இருந்தார் வீட்டில் எந்த பொருள் இருந்தாலும் அதை பாதுகாத்து ஐயா இந்த இடத்துல பணம் கிடைக்கிறது இந்த இடத்துல இப்படி இப்படி நீ நீண்ட நாள் இதை பார்க்கவில்லையே இங்கே இருக்கிறது பார்த்தார் என் ஊருக்கு போகும்போது அவரை ஆசிர்வதித்து இத்தனையாக்கர் பூமியையும் இல்லை இருக்கிற பங்களாவையும் இருக்கிற எல்லாவற்றையும் உன்னுடைய கையிலே நாங்கள் எழுதி இலவசமாக உன் பெயருக்கு கொடுத்து விடுகின்றோம் நீ ஊழியத்துக்கு இதை பயன்படுத்திக்கொள் வருகிற ஊழியக்காரர்களுக்கு இதுல நன்மை உண்டாக தங்குவதற்கு விளைகிற வெள்ளச்சிலைகளிலே அவர்களுக்கு பங்கு காணிக்க கிடைக்கும் முடியாத செய்துகொள் நீ உண்மை உள்ளவன் நாங்கள் படைக்கிறோம் இன்றைக்கும் அவர் இறந்தார் அது ஏங்கி கொண்டிருக்கிறது அல்லையிலோயா தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உத்தவம் என்றால் என்ன கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தின் மேல்விப்ப ஒரு ராஜா ஒரு நாள் வெளி நாட்டுக்கு வெளி இடங்களுக்கு பண்ணும்போது என்னுடைய பணிவடைக்காரர்களை கூப்பிட்டு ஒருவரிடத்தில் ஐந்து தாளந்தை கொடுத்தார் ஒருவரிடத்தில் இரண்டு தாளந்தை கொடுத்தார் ஒருவரிடத்தில் ஒரு தாளந்தை கொடுத்தார் கொடுத்து வைத்து நீங்கள் பெருக்கிக் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் போய் விட்டு வந்து கணக்கு கேட்டார் கூப்பிட்டார் வெள்ளிக்காசை கொண்டு எவ்வளவு சம்பாதித்து கணக்கு கொடுங்கள் என்று கணக்கு கேட்டார் ஐந்து தாளந்து வாங்கினவன் கூட ஐந்து தாளந்தை சம்பாதித்த கொடுத்தார் இரண்டு தாளந்து வாங்கினவன் இன்னொரு முடங்கி ரெண்டு தாளந்து சேர்த்து கொடுத்தார் ஒரு தாளந்து வாங்கினவன் சுத்தி மண்ணுக்குள்ளே புதைத்து வைத்திருந்தேன் கேள்விப்பட்டேன் கடினமான மனிதன் என்று கேள்விப்பட்டேன் அறுபடியால் எதற்கு அந்த தொந்தரவு என்று இந்த என்று கொடுத்தார் அருமையாளர்களே உண்மையை முத்துவம் உள்ள ஊழியக்காரர்கள் யார் பெயர் பெறுவார்கள் தேவனுக்கு மத்திய சுசிசம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓர் ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரைக்கும் நாம் ஒருவர் வாசிக்கலாம் ஒவ்வொருவருக்கும் சாழ்ந்து கொடுத்திருக்கின்றார் அறிவை <laughs> அவனை நோக்கி நல்லது உண்மை உள்ள ஊழியக்காரன் கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்தின் உன்னை அதிகாரியாக வைப்பேன் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார் கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய் உனக்கு அதிகாரங்களை கொடுக்கின்ற ஒப்புவித்தீர் அவை உத்தம உண்மை உள்ள ஊழியர்காரனை கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான் ஒரு தளந்தை வாங்கினவன் வந்து ஆண்டவனே விதைக்காத இடத்தில் அறிக்கிறவரும் சேர்க்கிறவருமான கடினம் உள்ள மனுஷன் என்று அறிவேன் ஆகியால் நான் பயந்து போய் உமது தாழ்ந்த நிலத்தில் புதைத்து வைத்தேன் இதோ உமரங்கொள்ளும் என்றார் அவனுடைய இதான் பிரியுத்தரமாக சோம்பலமான ஊழியர்காரே நான் விதைக்காத இடத்தில் அறிக்கிறவனும் சேர்க்கிறாயே அப்படியானால் நீங்கள் பணத்தை தண்டனை விதிக்கப்பட்டது அருமையான இந்த வார்த்தை நாம் ரச்சிக்கப்பட்டு வருடங்கள் ஆகியிருக்கின்றது ஒரு காலத்தை நாம் இதைக் கொண்டு பேரை சம்பாதித்திருக்கின்ற தனிப்பட்ட <laughs> வீட்டில் ஒருவராக ஊரில் ஒருவராக சபையிலே அதாவது நீங்கள் தனிப்பட்ட முறையில் தான் இருக்கிறீர்களா உங்களோடு சேர்ந்து பல இங்கே வந்திருக்கின்றார்களா ஆண்டவர் கவனிக்கின்றார் ஆண்டவர் கவனிக்கின்றார் அருமையான தேவண்ட பிள்ளைகளே எனக்கு ஒரு அருமையான நண்பனுக்கு தெரியும் இந்து மதத்திலிருந்து லட்சிக்கப்பட்டார் அவர் பணியறுகிற தொழில் பணியறுகிற தொழில் ஞாயிற்றுக்கிழமை பாலை சீவா விட்டால் பதநீர் போடாது ஒரு நேரம் சீவா விட்டால் போகும் போய்விடும் சீவ மாட்டார் அன்றை காலையில அவர் ரெடியாகி கோயிலுக்கு போயிடுவார் மாலையில் வந்து சீவார் ஒரு நாளைக்கு ஒரு தடவை அந்த வாரத்துல அந்த நாள்ல ஒரு தடவை சீவார் அப்போ எல்லோருக்கும் பதினீர் ஒரு மாசத்துக்கு முன்னாலே நின்று போய்டும் பாலை சீவி சீவி சீவி சீவி பாலை கட்டையா போயிடும் இவரு பாலை நீளமா இருக்கும் அப்ப அவர்களுக்கு முடிந்த பிறகு இவருக்கு ஆதாம் பதினீர் வந்து கொண்டே இருக்கும் மற்றவங்க கேட்டாங்க என்னப்பா உனக்கு எப்படி இல்லை இதுதான் விஷயம் நீ ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வா நீ வந்து இந்த பரகாரம் செய் உனக்கு எப்படி ஆகும் அது மாத்திரம் இல்ல அதாவது இவர் சில நண்பர்களை சம்பாதித்திருந்தார் அவர்கள் எனக்கு இன்னும் நாலு ஐந்து பனை இருக்கிறதப்போ அதை ஏறின பிறகுதான் நான் முடியாதுக்குள் நேராகி விடுமே நானும் ரெண்டு பனை ஏறுகிறேன் என்று கூட அவருடைய பணையில் இவரு ரெண்டு பனை ஏறி அந்த தொழிலை செய்து கொடுத்து அவரை சேர்த்து கோயிலுக்கு கூட்டி விடுவார்கள் அப்படி அந்த ஊரில் பலர் அந்த குடும்பங்கள் பலர் சந்திக்கப்பட்டு அவரோடு ஒரு பெரிய மந்தையாக சேர்க்கப்பட்டார்கள் வள்ளியூர் அருகாமில் அவருடைய ஊர் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் அருமையான தேவடைய பிள்ளைகளை இன்று உங்களையும் என்னையும் பார்த்து கத்த ஐந்து தாளந்தை கொடுத்தேன் உனக்கு விசேஷத்தை கிருமைகளை தந்திருந்தேனு அதை கொண்டு என்ன செய்திருக்கின்றார் ரெண்டு தாளந்து உனக்கு தந்தேனு இதில் ரெண்டு தாளந்து தான் சொல்லி எண்ணி வைத்து விட்டாயா அதை கொண்டு ஒரு தாளந்தைக்கு வைத்திருக்கிறோன்னு போல முப்பது வருஷம் இருபத்தி ஐந்து வருஷம் பதினைந்து வருஷம் இந்த லட்சுப்பூங்கல் வந்து பிரசுத்தாய் பெற்றிருந்தோம் தனித்துதான் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றோமா ஏன் நமக்கு பிரச்சனை அதாவது தெளிக்கிற ஒரு விதைக்காத இடத்துல அறுக்கிற ஒருமான கடினம் உள்ள மனிதன் என்று அறிந்து அதை புகைத்து வைத்து விட்டு சொல்ல போனாலும் என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு பிரபலமான வரைவு படம் போட்டு ஏழு நாள் மீட்டிங் நடத்தி போய் நடத்துகிறார் எல்லா வெளிநாட்டுக்கெல்லாம் போகின்றார் அவர் நமது மூலம் சந்திக்கப்பட்டாள் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக அவரு என்னுடைய மாம்சத்த முடி குடும்பத்துல ஒரு உறவினர் மாதிரி கூட ஆனால் அவருடைய குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நீண்ட நாட்களாக ஒரு பகமை இருந்ததுனால அப்படி இருந்தது அவரே நான் கிறிஸ்துகள் வழிநடத்தின அவருடைய அப்பா என்னை வள்ளியூர் ரோட்ல விட்டு என்ன கேள்விகள் இருக்கா நிறைய பேருக்கு கத்திரப்பட்டு சொல்லுகின்றார் அருமையானவர்களே தாலந்து நமக்கு தேவன் கொடுத்திருக்கின்றார் அந்த தாலந்தை நாம் என்ன செய்திருக்கின்றோம் நாம் வீட்டிலே கிறிஸ்தவர்கள் என்றாவது தெரிகின்றதா அல்லது ஆதிக்குரிய சபைக்கு நான் போகிறேன் என்றாவது குடும்பத்தார் அறிமுடியாக இருக்கிறதா ஒழித்து வருகிறோமா அது நான் மறைந்து வருகின்றோமா எப்படி இருக்கின்றோம் ஆகிவிட்டேன் என்பது உறவினர்களுக்கு தெரியாமல் மறைந்து அவர்களை காணும்போது அப்படியும் அதாவது பாம்பை காணும் போது பாம்பை காணும்போது தலையும் மீனை காணும் போது வாழையும் ஒரு பிராணி உண்டு அந்த மாதிரி இருக்கிறோமா இல்லை நான் கிறிஸ்தவன் கடவுளுடைய பிள்ளை தேவரை ஆராதிக்கிறேன் என்று நமக்குள்ள தாளந்தை வெளிப்படுத்துகின்றோமா அவர்களுக்கு அதை பற்றி சொல்லிக் கொடுக்கிறோமா மறித்த பிறகு மோட்சம் என்று இடம் இருக்கிறது சகோதரனே சகோதரியே மணந்திரும் என்று ஒன்னில் இருக்கிற தாளந்தை பயன்படுத்துகின்றாயா இல்ல பயன்படுத்தவில் மறைத்து வைத்திருக்கின்றாயா மூடி வைத்திருக்கின்றாயா அந்த ஒரு தாளந்து வைத்திருக்கிறவரை போல மண்ணுக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறாயா அங்கே கத்தர் அது லோய்யா நான் ஒரு பக்தர் பாடுகிறார் வருங்கையோடு பரலோகம் வரேன் நாதா என்று பாடியிருக்கின்றார் வருங்கையோடு என்று சொல்லி அது அப்படி நான் இங்கே பூமியில் இருக்கும் போதே நமக்கு தந்திருக்கிற தாளந்தை நாம் பயன்படுத்துவோம் அல்லையா வாரந்தோறும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நமது மத்தியில் இருந்தவர் சொத்துவான் அவர் கொடுக்கப்பட்ட தாளந்துக்கு அதிகமாக உழைத்து அவரே கலைத்து அதாவது அநேக பரலோகத்தூக்கி சேர்க்கக்கூடிய ஒரு கருவியாக கிடந்து போற தேவனுடைய மனிதன் இருந்தார் இருந்தார் அவர் தன்னையே கலைத்து இப்ப நானாவது கொஞ்சம் கொஞ்சமான சிலர் பார்வைக்கு கொஞ்சம் கடினமான ஆள் போல் இருப்பேன் அப்படி எந்த ஒரு ஆத்திரியும் நான் சில வழியில தூக்கிட்டு நடுஞ்சாமத்திர மணிட்டு பார்ப்பேன் மணி ரெண்டா இருக்கும் வெளியே உட்காந்து போகணும்ல யாரும் கொஞ்சம் பண்ணிட்டு அந்த நேரத்தில் வந்து விடுவாரு ஐயா குளித்தாரா சாப்பிட்டாரா என்கிறதை பற்றி கவலைப்படாத மக்கள் உண்டு அதனால் அவருடைய பிரச்சனை அதனால உடனே எலும்பி போய் உட்கார்ந்து பல்லு வழக்கில் குளிக்கவும் இல்லை சாப்பிடவும் இல்லை பதினோரு மணி ஆகிட்டாலும் ஆமா செலவு மன்னர்கள் ஒரு தேவையான மனுஷனாக இருந்தார் திருபமிக்கு நீங்கள் உப்பாக இருங்கள் என்று கருத்தர் சொன்னார் தன்மை என்ன கரையும் தன்மை கரையாவிட்டால் யாருக்கும் பயன்படாது அந்த உப்பு கரைந்தால் தான் மற்றவர்களுக்கு வெண்மையாக அது இருக்கும் ஹெலே லொயா தேவருக்கு மய்மையான அப்படினால அருமையான கத்திர பிள்ளைகளை காலந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்றது ஹெலேலா காலந்து தரப்பட்டிருக்கிறது இதை யார் பயன்படுத்தி ஆதாக செய்கிறார்களோ இவர்கள் அப்படிப்பட்ட உத்தமர்கள் விளங்க செய்யமுடியாக வல்லமை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் வல்லமையை விளங்க செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் அதற்கு யார் வேண்டும் உத்தமர்கள் வேண்டும் து ஆலயத்தில் நாம் இருக்கிறோம் சபையாக இருக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் இருதயத்தை நாம் கணக்கிட்டு பார்ப்போம் கணக்கிட்டு பார்ப்போம் பார்த்து தேவன் நமக்கு தந்திருக்கிறேன் அருமையான தாழ்ந்துகளை நம்ம அப்படி பயன்படுத்துவோம் நாம் தேவையாக திமுக தேவை என்று எழுதினார் என்று நாம் காண்கின்றோம் அது அப்படினால் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு சூழலாக இறைவனை விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிக்கிறவர்கள் உத்தமர்கள் அவர்களில் கருத்து நம்முடைய வல்லமையை விளங்க செய்வார் சொல்லவர்களால் எல்லாம் கூடும் என்று வார்த்தை சொல்லுகிறபடியால் நம்முடைய ஆண்டவரை நாம் அவனமாக விசுவாசிப்போம் நம்மிலிருந்து நமது மூலமாக நம்முடைய வல்லமையை விளங்க செய்ய ஆண்டவர் விரும்புகிறார் அக்கறைக்குள்ளே போனார்கள் மூன்று வாலிபர்கள் சாதனாக பேச ஆபயத்தினர்கள் அவர்கள் விசுவாசத்தில் எப்படி இருந்தார்கள் இருந்தார்கள் அவர்களை தம்முடைய வல்லமை விளங்கச் செய்ததை அந்த தேசமே கண்டது என்று நாம் காணுகின்றோம் அப்படி போல நாமும் நம்முடைய உத்தம இறுதத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் சிலர் சொன்ன பிரச்சனைகளே அவடமே காணாமல் ஓடிவிடுகின்றார்களே இடமே இல்லாமல் ஓடிபடுகிறார்கள் அவர்கள் ஞானிகள் என்று பேசுகிறார்கள் ஆனால் அவர்கள் எங்கே போனாலும் போய்கொண்டே இருப்பார் அவர்களுக்கு இருப்பிடமே இருக்காது என்று நாம் காண்கின்றோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை கத்துடைய என்பது என்ன வெட்டி போட்டாலும் கொண்டு போட்டாலும் சுட்டு போட்டாலும் அவர்கள் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறவர்களிடத்துல தேவன் தம்முடைய வல்லமை விளங்க செய்ய முடியும் என்று கத்துடைய திருவாக்கு சொல்லுகிறபடினா ஆண்டு நான் சொந்தரிகிறேன் கொடுக்கப்பட்ட இரண்டதாக புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது வாக்கியத்தை வாசிக்கலாம் என் கட்டளை என் நியாயங்களையும் கைகொள்ளும்படி என் சமூகத்தின் மன உத்தமும் ஒரு தகப்பறாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அண்டவராகிய தேவன் சாலமோனுக்கு சொல்லுகிற வார்த்தை இந்த சாலபோரு சாலமோன கத்தனாகி தேவன் தகப்பனுடைய தாவித தகப்பனாகிய தாவிதனுடைய அதாவது நல்லடக்கை அவர் தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நடந்து கொண்டப்படுகிறார் இந்த சாலமுறை கத்தனை ஆசீர்வதித்தார் கொண்டு மகாபரி ஆலயத்தை ஆண்டவர் கட்டினார் அவருக்கு பெரிய அரண்மனைகளை கட்டினார் கட்டி முடித்த ஆண்டவர் சொல்கிற வார்த்தை இதுவாக இருக்கிறது அலே இலையாக்கு மயிமை உண்டாவதாக நீ தேவனுக்கு முன்பாக மன உண்மை உள்ளவனாய் நடந்து கொண்டால் அதாவது நிலைக்க பண்ணுவேன் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைல்லை அவலமா விளங்க நான் என்ற ஆலயத்தை விட்டு தள்ளுவேன் அப்பொழுது பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் இருப்பார்கள் அப்பொழுது உன்னதமாயிருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவரும் பிரமித்து பயிதியா சீசலிட்டு கத்திரது தேசத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் என்ன என்று கேட்பார்கள் மயிர் உண்டாவதாக அருமையான நாம் அறிய வேண்டிய காரியம் என்ன என்றால் நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைகொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உற்சவமும் செமையுமாய் ஒரு தகப்பனாகி நடந்தது போல நடப்பாயானால் இதன் பின்னால் அவர்களுக்காக ஜபம் பண்ணி அவளுக்கு நல்லாலோசனை கொடுத்து இரவுகளாக விழித்திருந்து அவர்களுக்காக பாடுபட்டு விடுதலை மகிமை உண்டாவதாக அதாவது தகப்பனாய் தாய் நடந்தது போல நீ மன உத்தவமாக நடந்து கொண்டால் அதாவது சந்ததி சந்ததி சந்ததிகளும் அதாவது சிங்காசனத்தில் உட்கார்வார்கள் இல்லாவிட்டால் இப்படி ஆகும் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகின்றது அருமையான தேடி வந்திருப்பார்கள் அவர்களுக்காக தேவ மனிதர்கள் பாடுபட்டு பிரயாசப்பட்டு நடத்தி இருப்பார்கள் அவர்கள் குறிக்கப்பட்ட காலத்தில் துளிர் உட்டு எழும்பிய பிறகு அவர்கள் வேறு வகையாக நடந்து கொள்ளார்கள் இடறினால் என் மனம் எரியும் ஒருவன் இடதினால் என் மனம் எரியாதோ என்று சொல்லுகின்றார் இங்கே கத்தனாகிய தேவன் என்ற சாலமனை பற்றி சாலமானுடைய பின்னலமை என்ன ஆகப் போகிறது என்பதை அறிந்து அவர் இவைகளை சொல்கின்றார் நீ இந்த பிரகாரம் போன இப்படி ஆகும் அதே மாதிரி பெண்களை பெண்களை கட்டி அவர் வழிபட ஆரம்பித்து போய்விட்டார் அருமையான கடவுடி பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கின்றோம் தேவன் கையினால கட்ட கை தேவனுடைய கட்டப்பட்டு அந்த நித்திராட்சியத்தை கத்தனமே ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார் ஒரு மேன்மையான ஆசிர்வாதத்தை கத்தனமே அழைத்திருக்கின்றார் என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய முன்பாக உத்தவமாக நடந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய கட்டளைகள் பிரமாணங்கள் நியமங்கள் கருத்தாக நாம் கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அருமையான அந்தியத்தையும் ஆண்டவர் கவனிக்கின்றவராக இருக்கின்றார் நம்முடைய உத்தவம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்கிறது தேவன் அளவிட்டு பார்க்கின்றார் தேவனுக்கு மயி உண்டாவதாக அருமையான கத்திரை பிள்ளைகளை தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு இன்று கத்திர அறிவிக்கிற வார்த்தை உத்தமர்களை கத்தர் தேடுகின்றார் உத்தமர்கள் எங்கே இருக்கிறார் என்று தாவித ராஜாவை குறித்து நான் பார்க்கும்போது ரெண்டா ரெண்டு சாவளின் புஸ்தகம் இருபத்தி அதிகாரம் இருபத்தி முதல் சில வசனங்களை நான் வாசிக்கலாம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தாவித ராஜா தேவனுக்கு முன்பாக தன்னுடைய உத்தமத்தை குறித்து அவர் சொல்லுகின்றார் கர்த்தடைய வழிகளை காத்துக் கொண்டு வந்தேன் கர்த்துடைய வழிகளை நான் காத்து கொண்டு வந்தேன் துரோகம் நிறுத்தினேன் அவர் முன்பாக மன உண்மையா என் துருக்குடத்திற்கு என்னை விலைக்கு காத்துக்கொண்டேன் ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்துக்கு தக்கதாகவும் எனக்கு பதிலளித்தார் தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் ராஜா புனிதாகவும் தோன்றுவிட்டத்தை கூட தண்டிப்பதற்கு விரும்பாத ஒரு தேவ மனிதன் என்று நாம் காணம்தான் இந்த வெற்றி உண்டாயிற்று இந்த தாவித மூலம் தான் வீழ்த்தப்பட்டார் ஜங்களுக்கு பாதுகாப்புள்ளே பொது ஆவிடனாலே இதை கொலை செய்வதற்காக அவன் திட்டமிட்டான் என்று நாம் காணுகிறோம் அப்படி இருந்த போதிலும் இவர் மனாந்திரத்திலே அலைந்து கொண்டிருந்த போதிலும் இந்த தா இந்த சவுளை அவரை கொலை செய்து வெற்றி பெற்றிருக்கலாம் என்ன சொன்னார் என்றால் தேவன் அபிஷேகித்த மனிதன் மேல் கை போட மாட்டேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உத்தவம் என்றால் என்ன கை போட மாட்டேன் போடலாமா உங்களை பார்த்துதான் கத்தனை வார்த்தை சொல்லுகின்றது நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம் கத்திற்கு முன்பாக இந்த தாவிதராஜா சொல்லுகின்றார் தேவ சமூகத்துல அவர் சொல்லும் நான் என் தேவனுக்கு கருத்துடைய வழியை காத்து காத்துக்கொண்டு வந்தேன் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை என்று சொல்லுகிறார் சங்கதி தவிர வேறு ஒரு காரியத்திலேயும் கத்திற்கு அவர் துரோகம் செய்யாத ஒரு மனிதன் என்று நாம் காணுகின்றோம் மகிமை உண்டாவதாக தேவனுக்கு நான் துரோகம் செய்யவில்லை அருமையாளர்களுடைய உத்தமர்களை கத்திரத்தை எடுகின்றார் உங்களை ஆசிர்வதிக்கும் முடியாக உங்களை உயர்த்தும் சில பகைவர்களாக உங்களுக்கு வைத்திருக்கலாம் சில காலம் உங்களுக்கு பல வியாதி துன்பங்களை வைத்திருக்கிறார் உங்களுக்கு சில தீராதிகள் ஆசீர்வாத குறைகளை வைத்திருக்கலாம் நம்முடைய உத்தமம் எந்த அளவுக்கு இருக்கிறது நாம் தேவனுக்கு முன்பாக எந்த அளவுக்கு உத்தமமாக இருக்கிறோம் என்கிறதை நம்முடைய ஹயத்திலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வேலைக்கு வந்திருக்கின்றோம் அதுல உத்தமத்தில் தவறி விடுகின்றோமா ஒரு அம்மா ஏன்னும் சரியாக ஆலயத்துக்கு வரவில்லை வந்து வராமல் இருக்கிறார்கள் அவர்கள் சம்பளம் வாங்கின உடனே இப்ப காணிக்கை பற்றி ஒன்றும் பேசல அது நமக்கு முக்கியம் அவருடைய உத்தமத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர்கள் பைபிளை செலவாக படிக்கின்றார்கள் அவர்கள் ஓரளவு கட்டிட வார்த்தையும் கேட்டிருக்கின்றார்கள் சம்பளம் வாங்கின உடனே வீட்டுக்குள்ளே போக உடனே அதை எண்ணி டேபிள்ல கட்டுடைய பங்கை வைத்துவிட்டு அப்புறம் தான் அவர்கள் மற்ற காரியங்களை செய்யறது என்பதை நான் அறிந்தேன் கரெக்டாக கரெக்டாக எண்ணி பார்த்தால் அதுல சில்ற கூட இருப்போம் அந்த அளவுக்கு பைசா எண்ணி சரி தேவனுக்கு முன்பாக இந்த வேலை கத்தது கத்தர் அது அவருக்கு முன்பாக நான் மன உத்தவமாக நடந்து கொள்வேன் தேவனுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்று தேவன் கொடுத்தது அவர் கொடுத்தது ஒன்பதை எடுத்துவிட்டு ஒன்றே கர்த்திற்கு கொடுக்கின்றேன் என்று எண்ணி செய்கிற ஆத்மா ஒன்று அவைகளை நான் இப்பொழுது விவரமாக சொல்ல மாட்டேன் அப்படிப்பட்ட அநேக நம்முடைய தேவ சனகாரத்தில் உண்டு காணிக்கையில சில்லறை ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் சில்லறை கூட வைத்து காணிக்கை கொடுக்கிறதை நான் பார்த்திருக்கின்றேன் உத்தவமான அலையிலோயா உத்தவமான குணம் அலையலையா தேவனுக்கு மயிமை உண்டாவதாக நமக்கு துரோகம் செய்கிறவர்களுக்கு நாம் துரோகம் செய்து விட்டு கோயில்ல வந்து அலியா சோத்திரம் சொன்னால் அந்த சோத்திர பலி அங்கீகரிக்கப்பட மாட்டாது நான் சொன்னேன் அதனுடைய நாங்கள் ஒரு ஒரு பா ஒரு பாஸ்டரை தேடி ஒரு கிராமத்துக்கு சென்றிருந்தோம் அவர் என்ன வீட்டுல கூட்டம் நடத்த வருவார் என்று சொல்லி சொன்னதுனால அந்த வீட்டுக்கு போனோம் அந்த வீட்டுக்கு போயிருக்கும் போது அப்பதான் சொன்னார்கள் ஐயா நாற்பது நாள் உபிதான் முடித்தோம் எதற்காக உபவாசம் போட்டீர்கள் அது எவ்வளவு பெரிய சாட்சி அது கஷ்ட வல்லமை வழங்கும் அல்லவா மகிமைப்படும் என்று சொன்ன அருமையான கத்துடன் பிள்ளைகள தாவிது ராஜா நான் தேவனுக்கு துரோகம் செய்யவில்லை என்று மனச்சாட்சியில அவருடைய மனதாட்சியில கைவிட்டு சொல்லுகின்றார் சவடுகிறார் பாருங்க கொள்வதற்கு ஒருவன் வந்தானே உங்களுக்கு எங்கேயே போனது புலம்புகிறார் அருமையான கட்டுரை பிள்ளைகளே தேவனுக்கு நான் துறவு செய்யாத ஒரு உத்தமர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டு அவர் விரும்புகிறார் ஆண்டுல நம்முடைய திருச்சபைக்குள் சில இல்ல நான் பார்க்கின்றேன் அவருடைய கடந்த ஆண்டில் உள்ள அநேக குணங்கள் நீங்கி இருக்கிறதை நான் பார்க்கின்றேன் இல்லையலையா நான் அதை மனதில் வைக்கிறேன் தனிப்பட்ட முறையில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் யாரிடத்தில் சொல்லக்கூடாது என்று சொல்லி சொல்லவில்லை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது இன்னும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் கை கொலை செய்கிறது மாத்திரமல்ல கை அடிக்கிறது மாத்திரம் வேறு ஒரு தீமை செய்கிறது மாத்திரமல்ல நம்முடைய நாவினால் சொல்லுகிற வார்த்தை நம்முடைய சேகரித்து வைத்து வேதா தீமைகளை விதைக்கிற அப்படிப்பட்டவைகளும் கொலைக்கு சமானமாக அவைகள் இருக்கின்றது அது அப்படினால் அருமையாளர்களே உத்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று சொல்ல வல்லம செய்ய நாம் ஆரா தேவன் என்று பிறர் கண்டறிய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் கரு வல்லமையை விளங்க செய்வார் என்று கத்தனை திருவாக்கு சொல்லுகிறது அதாவது நாம் எவ்வளவு பொறுத்தே இருக்க வேண்டும் உத்தமர்களுடைய குணம் அதுதான் ஆண்டவராகிதான் எதுவரைக்கு அவர் கீழ் படிந்திருந்தார் எதுவரைக்கும் பெருமை ஆயிருந்தார் மரணபடியாக இருந்தோம் மரணமர் எந்த அவர் தன்னை தாழ்த்துகிறவராக அவர் சொல்கின்றது காரியம் அதாவது நாம் உத்தமர்களாக இருக்க வேண்டும் நாமும் பதறி பதறி மறுபடி மறுபடியும் திரும்ப நாம அதற்கு ஈக்குவலாக காரியங்களை நடப்பித்து நாமும் அதாவது அதற்கு தகுந்த பதிலை கொடுத்து விட்டு என்றார் கருத்தர் அதற்கு பதில் கொடுக்க மாட்டார் ஆனால் அப்படினால் இன்று கற்றடி வார்த்தை என்ன சொல்லுகின்றது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை கர்த்தர் தேடுகின்றார் இங்கே நமக்குள்ளேயும் தேடுகின்றார் உத்தவமாக இருப்போமாக யோகியின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வாக்கியத்தை நான் ஒருவர் அப்பொழுது கருத்தர் சாத்தானை நோக்கி நீ என் தாசனாக யோகியின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாக மனுஷனாகி அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்ன ஏற்பிலும் என்ன ஏவினாய் அவனை தண்டிக்கும் சிச்சைக்கு முடியாத அவன் உத்தமன் எல்லாவற்றையும் எல்லா கையை விட்டு போய்விட்டாலும் உத்தம ஒரம் <laughs> அன்னைக்கு ஜபமும் போச்சுது அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வருகும் போது போமா போன்றாமா அடுத்த வாரம் பார்க்கலாமா என்கிற எண்ணங்கள் எல்லாம் உள்ளவர்கள் உண்டல்லவா அவர் இத்தனை பெரிய பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அவர் உத்தமத்தை அவரை விட்டு விளக்கவில்லை என்று உங்களை என்னையும் பற்றி சொல்ல நீ முகாந்திரம் இல்லாமல் அவனை நெருக்கினார் முகாந்திரம் இல்லாமல் பக்கத்துக்காரனை பகைக்க வைத்தார் முகாந்திரம் இல்லாமல் வேலைக்கு இடைஞ்சோர் பண்ணினார் முகாந்திரம் இல்லாமல் குடும்பத்தில் பகமையை பிரச்சனை உண்டாக்கினார் உத்தமத்தில் உதிலும்ப நடத்தபத்தை விடவில்லை மாலை அவன் தன்னுடைய உத்தமமாக நிற்கிறான் என்று கத்த சாத்தானிடத்தில் சொல்லும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அலையிலையா தேவலுக்கு மைமண்டாவதாக யோபு முதலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நிர்வாணியாய் என்ன நிர்வாணியாய் அவடத்துக்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கற்புடைய நாமத்துக்கு ஸ்தோத்ரம் என்றார் எல்லா போய்விட்டது என்று புலம்புகின்றோமா இது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்த போதிலும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்த நாமத்துக்குள்ளே அவர் பேசிக்கொண்டார் என்று நாம் காணுகின்றோம் அதற்கு முந்தையில படித்தோம் யோகா குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார் அவர் இத்தனை சூழலைகளை உருவாக்கிய போதிலும் உத்தமத்தில் இன்னும் உறுதியாக அவர் தனக்குள்ளேயே பேசிக்கொள்கிற காரியம் ஏனென்றால் மாம்சம் பேசும் அதாவது இத்தனை அருமையான பிள்ளைகளும் போயிட்டது எல்லாமே போய்விட்டது சரீரம் இப்படி ஆகிவிட்டது இன்னும் அதாவது இந்த தேவனை தேட வேண்டுமா என்று இந்த மாம்சம் அவருக்குறமாக போராடுகின்றது சொல்லுகிறார் நான் நிர்வாணியாத்தான் வந்தேன் நிர்வாணியாத்தான் போக போகிறேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கத்திரநாமத்துக்கு சோத்திரம் போடுகிறார் கலேயா கத்வநாமத்துக்கு ஸ்தோத்ரம் என்று அவர் சொல்லுகிறார் அலிலியாக்காரர்களை கண்டால் சிலரு சிலருக்கு அலிலியா கூட்டம் என்றே பெயர் வைத்திருக்கிறார்கள் தர்ப்பமான கூட்டமாக எண்ணி பேசிக் கொள்கிறார்கள் அவர்களுக்குள்ளே கூடி சிரித்துக் கொள்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்களை பார்க்கும்போது இவர்களுடைய மேன்மை எவ்வளவு பெரியது இவருடைய உத்தமத்தினால நடக்கிற காரியம் என்ன என்கிறது அவர்களுக்கு தெரியாதபடியினால் அப்படி அவர்கள் செய்கின்றார்கள் தேவனுக்கு மகிமை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அலிலியா என்று சொல்லும் போது கர்த்தர் மகிமைப்படுகின்றார் வயிற்று என்ன என்று காலப்போக்கில் வெளிப்படுகிறதாக இருக்கிறது அதற்காக அவர் தன்னுடைய உத்தமத்தை தன்னுடைய வாழ்க்கையிலேயே வாயினால் சொல்லி வெளிப்படுத்துகின்றார் நான் தாயின் கற்பத்திலிருந்துதான் வந்தேன் வறுமையாக பெருமையாக இடத்துக்கு போகிறேன் புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான் அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் அப்பொழுது அவனை பார்த்து நீர் உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீர்கள் விடும் என்றார்ையாசப்பட்டி அழுகி போய்விட்டது மனைவி வழி வருகிறார் வந்து இன்னும் உத்தமத்தை நீர் விடமாட்டார் அப்படியே உத்தமத்தை விட்டு விலகம் என்று போராடினார் இன்று தேவ ஜனங்களிடத்தில் சாத்தான் போராடுகிற ஒரே போராட்டம் என்றால் அவள் இருக்கிற உறுதி அவள் இருக்கிற விசுவாசம் அவள் இருக்கிற உத்தமத்திலிருந்து அவளை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அவன் பற்பல வகையிலேயுமே தேவ மனிதர்களோடு பிள்ளைகளோடு அவன் போராடுகிறது அவனுடைய கிரியையாக இருக்கின்றது என்று நாம் காணுகிறோம் இப்பொழுது மனைவி வழியாக அவன் வருகிறான் உடைய உத்தமத்திலிருந்து நீர் விலகி போகும் அதாவது இவ்வளவு பிரிதான ஒரு சோதனை வந்த பிறகும் என்ன கத்தருடைய கத்தர் மேலும் விசுவாசம் தேவையா என்று கேட்ட போது என்ன சொன்னார் பெற்று நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான் அருமையான பிள்ளைகளே தேவன் ஆகிய கருத்த நம்மை பார்த்து காரியம் இந்த யோகை போல நாம் சோதனை நமக்கு இயலாது நம்முடைய திராணிக்கு தக்க நமக்கு சோதனைகளை கருத்தர் அனுமதிக்கிறார் இவைகள் எமத்திலேயும் இந்த யோகை போல நம்முடைய வாழ்க்கையில நாம் உத்தம குணம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று திருவாக்கு சொல்லுகின்றது கட்டிய மனைவி அதாவது இதுவரைக்கும் பத்து குழந்தைகளை பெற்று அவ்வளோ பெரிய ஆசீர்வாத்த அனுபவித்தவர்கள் அதை இழந்தவுடனே அவருடைய உள்ளங்களை டைவர்ட் ஆகிற சாத்தான் அவர்கள் வழியாக வந்து இந்த உத்தமனை பிரயாசப்படுகிறார் அவர் அதிலே விழுந்து போகவில்லை அலே லோயா சி என்று சி பைத்தியகாரி போய் என்று சொல்லாமல் பைத்தியகாரி பேசுகிற மாதிரி பேசுகிறாய் என்று அதிலையும் தன்னுடைய உத்தமத்தை அவர் காத்துக்கொண்டார் மனிதர்களை வீழ்த்துவதற்காக அவர்களை பதறிப்போது பேச வைப்பதற்காக அவர்கள் கரைபட்டு போக அதுல விலகினப்பட்டு போக செய்வதற்காக யார் மூலமாக சத்துரு வருவான் சத்துரு யாரை பயன்படுத்தினால் இவர்களை உத்தமத்திலிருந்து இந்த தேவ பக்தியிலிருந்து வீழ்த்தலாம் என்று அந்த சூழல தந்திரத்திலே அவன் வருவான் அதுதான போஸ்டல பவுல் சொன்னார் சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே அல்ல அவர் எல்லா சந்திரங்களையும் தெரிந்திருந்தார் அவர் எந்த வழியாக எப்படியெல்லாம் வருவான் என்று சத்துருடைய மனைவி வழியாக வருகிறார் என்று அறிந்து நிதானமாய் பதில் சொன்னார் அவர் நிதானமாய் பதில் சொல்லக்கூடிய நேரம் அல்ல எல்லாவற்றையும் இழந்துட்டார் சரீரம் முழுவதும் அழுகி போயிருக்கிறது புழுக்கூடு பத்தி போயிருக்கிறது இப்படி இருக்கிற நேரத்திலேயோ நிதானமாய்ப்பதில் சொன்னார் அவருடைய நோக்கம் உத்தமத்தை காத்துக்கொள்ள வேண்டும் உத்தமத்திலே தவறிவிடக் கூடாது அண்டவராகிய தேவர் அதாவது உத்தமர்களைத்தான் அவர் தேடுகிறார் அவர் மனிதன் எவ்வளவு பெரிய நற்களிகள் மத்தியிலேயோட உத்தமத்தை அவன் காத்துக்கொண்டால் அவனுக்கு நிச்சயமாக கற்று அவனில் தன்னுடைய வல்லமையை மகிமையை விளங்க செய்வார் என்பதை பக்தர்கள் அறிந்திருந்தார்கள் நாம் அதைத்தான் அறிந்திருக்கிறோம் ஹலே லொயா நாம் அதைத்தான் அறிந்திருக்கின்றோம் ஹலே அந்த அடிச்சுடைகளில் தான் நாம் நடக்கின்றோம் நடக்கிறபடியால அதாவது எந்தெந்த வகையில் எல்லாம் வருகிறான் என்கிறத நாம் அறிகின்றோம் அதிலே நாம் நிதானத்தை காத்துக்கொண்டு நம்முடைய உத்தமத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கத்தன் விரும்புகின்றார் ஹலே லொய்யா தேவன் சாத்தானிடத்தில் சொன்னார் என்னுடைய மகனே நீ இவ்வளவு நெருக்கிற போதிலும் அவன் என்னுடைய உத்தமத்தில் உறுதியாக எல்லாம் போன பிறகு சரீரம் பேசுகின்றது போய்விட்டது அவசியமா என்று கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்திராமத்துக்கு மூன்றாவதாக மனைவி வழியாக வந்தார் அப்பவும் அதுத்தான் அவர் சொல்கிறார் நிர்வாணியாய் வந்தேன் நிர்வாணியாய்த்தான் போக போகிறேன் இது கடையில கத்தர் அதை கொடுத்தார் எடுத்துக்கிட்டார் கத்திரி என்று சொன்னா உத்தமத்துல விழுந்து போகவில்லை வீழ்த்து போராடுவார் இவைகளில நம்முடைய ஒரே கவனம் இது உத்தம ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும் இதுல நான் விலகிடப்பட்டு விடக்கூடாது என்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் மூன்றாவது மூன்றாவது காரியத்தை நான்காவது வருகிற சோதனையை பாருங்க இருபத்தி ஏழு நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாக இருப்பதாக என் ஆவி பிரிவு என் உத்தமத்தை என்ன விட்டு விளக்க நண்பர்கள் மூலமாக வருகிறார் அருமையான தேவைய பிள்ளைகளை மனிதனை வீழ்த்துவதற்கு சாத்தான ஒரு வருடத்தில் கையெழுத்து வாங்கணும் என்று சொல்லி அதுக்குரிய ஆலை பிடித்து அந்த காரியத்தை செய்கிறார்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அதே வண்ணமாக இப்பொழுது இந்த மனிதனை இந்த உற்சவத்திலிருந்து வீழ்த்த இந்த வழியிலிருந்து விளக்க அல்லது ஐக்கியத்தை விட்டு அவரை பிரிப்பதற்கு எந்த முறையை கைய நண்பர்கள் மூலமாக தவறு செய்திருக்கிற துரோகம் முகவரை ஆரம்பிக்கும் போதே கத்தர் அவர் பெற்று டைட்டல்ஸ் கொடுத்து விட்டார் என்ன என்றால் ஒரு மனிதன் இருந்தான் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து நீதி ஆசிர்வதித்தார் அவர்களே தன்னுடைய வல்லமை விளங்க செய்தார் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை நான் தன் வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பை மாற்றினார் கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் யோகக்கு முன்னிருந்த மகத்துவத்தை புரி வாழ்க்கும்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் அருமையான தேவையான பிள்ளைகளே தம் உத்தமிருக்க முழுவதும் எதற்கு சுற்றி வருகிறான் எங்க நீதிமன்றம் இருக்கிறார் அவனை வீழ்த்தலாம் என்று சுற்றி வருகிறார் மேல் கவனம் வைத்தாயோ என்று கேட்டார் உங்கள் மேலும் என் மேலும் கத்தர அக்கறையாக இருக்கின்றார் கவனமாக இருக்கின்றார் தேவ அனுமதி இல்லாமல் நம்மை ஒன்றும் தொட இயலாது அருமையான தேவடி பிள்ளைகளே நாம் மாத்திர உத்தமர்களாக நடந்து கொள்ள வேண்டும் கேட்கிற அருமையான தேவடி பிள்ளைகளே நம்முடைய உத்தமத்தில் தவறிவிடக் கூடாது அலேலுயா அலேலுயா ஆண்டவராகிய தேவன் சாத்தாரணத்திலே சொல்லுகிறார் அவனுடைய உத்தமத்தில் இன்னும் உறுதியாக நிற்கிறார் எந்த சூழலில் நம்முடைய உத்தமத்தை வரவிட்டு அகற்ற முடியாது என்னுடைய சரீரம் நம்முடைய சரீரம் வேளையில் நமக்கு நம்முடைய உத்தமத்துக்கு போராடும் தனித்திருந்த அதே இருக்க அந்த அனுபவங்கள் இருக்கும் எப்படி போனால் என்ன ஆகுமோ என்ன ஆகும் இப்படி இருந்தாலும் என்னாகும் இந்த வழிக்குள் வந்த நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி இப்படி இப்படி இருக்கிறது எதிர்காலம் என்ன பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன எப்படி இருக்கும் என்ற எண்ணங்களை எல்லாம் சத்து கொடுப்பான் அருமையான பிள்ளைகளே அவர் தனக்குள்ளேயே பேசி விளையாடார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அவருடைய நாமத்துக்கு சோத்திர சொல்லிவிட்டார் மனைவி பிடித்து பார்த்தான் நண்பர்களை பிடித்து பார்த்தார் அவர் கடைசியாக சொல்லிவிட்டார் ஆவி பிரிகிறது வரைக்கும் என்னை விட்டு இப்ப இவர் எங்க இருக்கிறார் குப்பமேட்டில் இருக்கிறார் இவருடைய ஆரம்ப காலம் வாழ்க்கை வரலாறு குறித்து நான் படிக்கும் போது இவர் வீதியில் இறங்கி வந்து விட்டால் உட்கார்ந்து பெரியவர்கள் எல்லாம் அதாவது எலும்பி நின்று மேலப்பட்டு தொண்டை எடுத்து குடங்களை போட்டுக் கொள்வார்களாம் அவ்வளவு பெரிய மனிதன் அவர் களக்கத்தி புத்திரை போல பெரிய மனிதன் இல்லை என்று நாம் காணகின்றோம் அவர் வெளியே வந்துவிட்டால் வாலிபர்கள்லாம் அவரை கண்டு ஓடி ஒழித்துக் கொள்வார்களாம் அவ்வளவு நீதிமான் தேவனுக்கு குற்றத்தை பாவத்தை அவர் அனுமதிக்காத ஒரு காரியம் ஒரு நீதிமன்றாக இருந்தார் வாலிபர்களாக ஓடி ஒளிந்து கொள்வார்களாம் அப்படி மனிதன் இப்படி எங்க இருக்கிறார் குப்பை மயத்தில் இருக்கிறார் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு உருவெல்லாம் மாறி உருத்தறியாமல் மேலெல்லாம் அழுகி குச்சூலகமாகி அங்கே இருக்கிறார் இது ஒரு பக்தியா இன்று எண்ணுவார்கள் அல்லவா இன்று மனைவி புருஷனை ஈஸியாக கேட்பாங்களே உமக்கு இன்னும் தேவையா அந்த பக்தி என்ன அந்த சபையை விடமாட்டிடுறா நீரு என்ன அங்கே போகணும்னு என்று கேட்பார்கள் அல்லவா நல்லா இருந்தால் ஜெயப்படுவாங்க கஷ்டப்பட்டு விட்டால் இந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க இன்னும் நான் பார்க்கிறோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாங்க ோம்யா இத நிலைமை அதை விட பரிதாகும் ஆனாலும் இவர் உத்தமத்தில் உத்தமத்தை ஆவி பிரிகிறது வரைக்கும் உத்தமத்தை என்ன விட்டுவனுக்குறன் மூலமாக கத்தர் மகிழ்ச்சப்படுகிறார் சிறையிருப்பை கத்தர் மாற்றினார் அவர் தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தார் மன்னித்தார் அவருடைய நண்பர்கள் அவர்களுக்கு கொடுத்த நெருக்கடிகள் செய்தார்டங்கான ஆசீர்வாதம் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க செய்ய முடியும் எங்கே இருக்கிறார்கள் உத்தமர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை கத்தனை கண்கள் வல்லமை செய்ய விரும்புகிறார் என்று அறிந்து நான் அப்படித்தான் வெளிப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது விட்டுவிடுவார்கள் இப்போது அந்த தண்டனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உண்டாகிவிடும் நான் கூட பார்த்திருக்கிறேன் அவர்கள் என்ன பண்ணிவிடுவார்கள் அந்த கொலைக்கு அந்த கொலைச்சுதவனை கண்டுபிடிப்பதற்காக ஒரு பிச்சைக்காரன் ஒரு பைத்தியகாரன் வேஷம் போட்டுருவாங்க அந்த சீடுகள் பைத்தியகாரம் வேஷம் போட்டு எங்கேயாவது போய் அங்கே எங்கே டீ கடையில அந்த ஆட்கள் கூடியிருக்கிற இடங்களில் இந்த தாழைகளை புறஞ்சிட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி பைத்தியகாரம் வேஷம் போட்டு கோல வலிக்கு விட்டு அப்படியே உட்கார்ந்த பைத்தியகாரம் சொன்ன யாரும் கண்டிப்பட மாட்டார்கள் அதில் வந்து கொலைக்காரன் அங்கே மற்றவர்களிடத்தில் பேசுகிற வார்த்தைகளை காதில் கேட்டுக்கொண்டு உடனே தெரியப்படுத்த முடியாது போன் பண்ணிவிடுவான் உடனே வாருங்கள் இந்த இடத்துல ஆள் இருக்கிறது அரஸ்ட் பண்ணி கொண்டு போனது எத்தனையோ பேர் உண்டு நமக்கு தெரியும் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே அவர்கள் இப்படிப்பட்ட நிலையில் தங்களுடைய உத்தியோகத்தை பாதுகாக்க குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு அப்படிப்பட்ட நிலையிலேயும் அவர்கள் மாறுகிறார்கள் நாம் இந்த உத்தமத்தை காத்துக்கொள்வதற்கு வாழ்க்கையில எவ்வளவு பெரியாலும் சரி அவைகளில உத்தமத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் பலர் பரிசாசம் பண்ணலாம் பைத்தியகாந்த கல்லெடுத்து அறிகிறது எறியலாம் சொல்லடி கொடுக்கலாம் என்னால் அபா பண்ணலாம் அதனுடைய உத்தமத்தை நாம் காத்துக்கொள்வோம் அலையலையா அலையிலா அலையிலா இந்த ஊழியத்துல நாங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளும் அடைந்திருக்கிற நிந்தைகளும் கொஞ்சம் அல்ல நான் உங்களுக்கு சொல்வதற்கு நான் தயங்கவில்லை தேவனுக்கு மைமை உண்டாவதாக தேவன் இவ்வளவு பெரிய ஒரு ஊழியத்தை முன்பாக உத்தவமாய் நடந்தால் பரலோகம் கிடைக்கும் அந்த பரலோகத்தை அடைய வேண்டும் என்று இந்த ஒரே இனத்தோடு தான் நமது உத்தவத்தை நாம் காத்துக்கொள்ள ஒரு பட்டோம் ஆனால் கர்த்தர் பின்னணித்திலே இவ்வளவு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார் என்பதை ஆயிரணக்கான மக்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அதாவது பரலோகராட்சி இன்பராட்சியும் கிடைக்க செய்ய வேண்டும் என்பதற்காக நம்மை கர்த்தர் இந்த வழியில நடத்தினார் என்பதை நாம் அறிகிறோம் அலேலோயா அலேலோயா நமக்கு ஒரு ஆசிரமம் இருக்கிறது ஆசிரமத்தில் வரலாறு ஆசிரமத்தில் இருக்கிறவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு வரலாறு படைத்த இடம் அது வெளிப்படுத்தினார் நாங்குனேருக்கும் வள்ளியூருக்கும் மத்தியில் ஒரு காட்டுக்குள்ள இடம் இருக்கிறது அங்கே போய் ஜெவம் முனை விட்டு அந்த இடத்தை சொந்தமாக்கி தருவேன் அதனுடைய பின்னாலே அதனுடைய மதிப்பு இப்படி இருக்கும் அதனுடைய நோக்கம் அதை வாங்குவதற்கு நோக்கம் இப்படி என்று சொன்னார் முப்பத்தி ஐந்து ஏக்கர் உள்ள இடம் அது அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நாலு தான் இருபத்தி ஐந்து பைசா தான் டிக்கெட் பத்து பைசா இல்லாத ஒரு காலத்தில்தான் அந்த பிராமசம் பண்ணினார் ஆண்டவர் ராத்திரி கால்நடையாக நடந்து கத்தோடைய பரிசுவான் சொன்னவர் அவர் என்னுடைய மனைவி பிள்ளைகள் குடும்பம் என்று ஒன்றும் பார்க்க மாட்டார் கர்த்தர் சொன்னாரா அது எந்த ராத்திரியா இருந்தாலும் சரி உடனே நிறைவேற்றுவதற்கு துணிந்தவர் அப்படியே போய் அந்த இடத்தை கண்டு ஜெம மணி வந்தோம் பின்ன ஓனர் ரோடு எங்களுக்கு தொடர்பு அளித்தது அதில் வெள்ளிக்கிழமை தவறு ஒரு மீட்டிங் நடத்துவதற்காக கேட்டுக்கொண்டார்கள் மீட்டிங் நடத்துவதால் அங்கே யாரும் கிடையாது ஒரே ஒரு பையனை காவலுக்கு வைத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு இடம் அங்கே வெள்ளைக்காரனால் கட்டப்பட்ட ஒரு சாப்பால் ஒன்று இருக்கிறது அதிலே நீங்கள் ஒரு மீட்டிங் நடத்தி தர கேட்டார் கருத்துடைய உத்தரவு பெற்று ஒரு மாசத்துக்குறை நாங்கள் ஒப்புக்கொண்டோம் கால்நடையாக நடந்து ஐந்து வருடங்கள் அந்த இடத்தில் போய் மீட்டிங் நடத்தினோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பசி பட்டினி நிறைந்த அந்த காலத்திலேயோ அந்த இடத்துக்கு கால்நடையாக நடந்து சென்று ரெண்டு பேரும் கற்றல் விதித்த கட்டளைகளை அப்படியே நிறைவேற்றினோம் இன்று நம்முடைய ஆராதனை எப்படி நடக்கிறதோ ஆரம்பத்தில் ஒரு ஜபம் அடுத்தபடியாக மூன்று பாட்டு அடுத்தபடியாக ஒரு ஜபம் அடுத்தபடியாக ஒரு பிரசங்கம் ஒரு சாட்சி வாஸ்து பிரசங்கம் தான் நான் சாட்சி சொல்லுவேன் அவர் கௌமணி விடுப்பாரு ஆமீன் என்று சொல்வேன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுவோம் ஒரு சின்ன ஒரு மன்ன நிலைட்டை வைத்து கொண்டு அப்படி ஆராதனை நடத்தி கருத்தருக்கு முன்பாக இந்த உத்தமத்தை நாம் காத்து கொண்டோம் இல்லையில இப்போ அந்த இடத்தை மேல உள்ள ஒரு ஆசிரமத்தை விலைக்கு வாங்கிற காலத்துல அங்க ஒரு காரும் சேர்ந்து விலைக்கு கிடைக்க அது சேர்ந்து கொடுக்கப்பட்டது அந்த கார்ல நாங்கள் எங்க திண்டன வரும்போது வந்து அப்பதான வழியெல்லாம் பேசி கொண்டு வந்தோம் இந்த வழியில எத்தனை வருஷங்கள் நடந்தோம் அதே இடத்துல இன்று வாகனம் நமக்கு கொடுக்கப்பட்டு காரில் வர்றது இன்றைய வள்ளியூர் சர்ச்சில் அந்த வாகனம் நிற்கிற இல்லையா இல்லையா தேவனுக்கு மய்மை உண்டாவதாக கார் நடையாக நடந்தோம் அந்த இடத்துல அந்த வனாந்தரமான இடத்திலேயே நமக்கு வாகனமும் அதே கொடுக்கப்பட்டது அந்த இடம் அதாவது குறிக்கப்பட்ட நாளிலே பல கோடி முதல ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியாத அளவுக்கு ஒரு செல்வாக்கான இடமாக அந்த இடம் அமைந்து இருக்கிறது பக்கத்துல தொழில் பூங்கா என்று ஆரம்பித்திருக்கிறது அது சரியானபடி செயல்முடையும் காலத்துல கட்டளையை நாம் சரியாக கை கொண்டு அவர் சொன்ன வார்த்தையின்படி நாம் நடப்பாது என்று சொன்னார் அவருடைய வல்லமை அவர் விளங்க செய்வார் இன்றைக்கு அது அனைகருக்கு அன்றைக்கு பரிகாசமாக தெரிந்திருக்கும் எங்களோட ஒரு சர்வியர் ஒருவர் இந்த ஜபத்தில் இருக்கும்போது தீர்க்கை தர்ஷனெல்லாம் கேட்டுக்கொண்டே இருப்பார் நம்ம சாரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி அப்படி அவர் சிரித்துக் கொண்டே இருப்பார் எங்களுக்கு தீர்க்கை தரிசனம் எல்லாம் கேட்கும் போது கேட்டுக்கொண்டே இருப்பார் கேட்டுக்கொண்டு என்னமோ கேரி ஆசிரம விலைக்கு வாங்க போறாங்களா இருக்கிற வள்ளி ஒரு கட்டடத்தை விலைக்கு வாங்க போகிறாங்களா என்னெல்லாம் அவர் சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறார் அதைத்தான் ஒரு நாள் சொன்னார் நீங்கள் ரெண்டு பேர் இருந்து கொண்டு ஒரு நாலனா செலவு பண்ணி அந்த இடத்த போய் நீங்கள் போய் வர முடியாத இருக்கிற இந்த நிலையில நீங்கள் இதை இதை வாங்கி தருவார் என்று ஜீர முடியல கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு அப்புறம் நிறைவேறும் போது இருக்கணுமே இருந்து பார்க்க முடியுமா என்று சொல்லி அனுப்பினோம் எங்களை இருபது வருஷத்து களத்தை கட்டிக்கொண்டு அவள் தான் செய்யவில்லை சொன்னதெல்லாம் நிறைவேறுகிறது பத்திரிகை வாயிலாக நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னால் நீங்கள் அன்றைக்கு கால்நடையாக கேரியத்துக்கு நடந்து வெளிநாட்டுக்கு உங்களை அனுப்புகிறேன் என்று கேட்டு சொன்னால் நீங்க மலேசியாவில போயிட்டு வந்தீங்க மொரிசஸ் போயிட்டு வந்தீங்க அங்க போயிட்டு வந்தீங்க இங்க போயிட்டு வந்தீங்க எல்லாம் பத்திரிகைல நான் படிச்சேன் வள்ளியூர் ஆலயம் சொந்தமாக்கி ஆச்சு பத்திரிகை படித்தேன் கேரியத்தை சொந்தமாக்கி ஆச்சு பேர்ல படித்தேன் ஒன்றையும் கடைசுரைக்கும் ஒரு தாலந்தை புதைத்து போட்டவனை போலவே வெறுமையாக ஒருவராக குடும்பத்தில் ஒருவராக ஊரில் ஒருவராக இருக்கிறார்கள் அப்படி இல்லாதபடி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆலந்துகளை பயன்படுத்துங்கள் பயன்படுத்துங்கள் நேரப்போக்குகள் இவைகளை நீங்கள் கைகொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு அருளப்படுகிற வார்த்தைகள் தாவித சொன்னார் தேவனுக்கு நான் துரோகம் செய்யவில்லை துரோகம் என்றால் அவருடைய வார்த்தை நான் மீறவில்லை தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை பயன்படுத்தினேன் ஜப வேலைகளை ஒழுங்காக கடைபிடித்து ஆண்டவருடைய சமூகத்தில் என்னுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றினேன் என்று சொல்லும்படியாக இருக்க வேண்டும் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறபடினாலே ஆண்டவரை நான் சோதரிகிறேன் அலே லோய்யா அலையலையா அலையலையா சங்கீதா அறுபத்தி மூன்று இரண்டை ஒருவர் வாசிக்கலாம் அலே லோய்யா ஆனபடினால அவர் இவனமாக சொல்லுகின்றார் இப்படியே பசு உங்களிலே வெளிப்படுகிறது உங்களிலே நிறைவேறுகிறது நீங்கள் காண்பீர்கள் அந்த பிரகாரம் செய்வீர்களாக மூன்றாவதாக ஆதி ஆகமும் ஆறாவது ஒன்பதாவது வாக்கியத்தை ஒருவர் ஆதி ஆகமும் நோவாவில் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான இருந்தான் நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நோவாவுடைய வம்ச வரலாறு நோவாவுடைய வம்ச வரலாறு ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொரு வம்ச வரலாறுகளையும் கத்தர் சொல்ல வேண்டும் நோவாவுடைய வம்ச வரலாறு தேவன் அன்று இருந்த ஜனங்களுக்குள்ளே தேவன் உத்தமனும் நீதிமன்றம் உத்தமனமாக அவன் இருந்தான் தேவன் உத்தமனா இருந்தபடியால் அவர் எப்படி இருந்தாரா தேவனோடு சஞ்சரிக்கிறவராக இருந்தார் என்று நாம் காணுகின்றோம் அதாவது கிடைக்கிற நேரங்களிலாம் தேவனோடு சஞ்சரிக்கின்றவர்களாக தேவ சமூகத்தில் நேரங்களை கழிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் உத்தமர்களுடைய ஒரு அனுபவம் அவர்களுடைய அதாவது சாட்சி அவர்களுடைய நேரங்கள் எப்படி இருக்கும் என்றால் தேவனோடு சஞ்சரிக்கின்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அப்படி இருந்தபடினாலும் அதாவது இந்த ஒரு நாள் ஜ உலகத்தை அழிப்பதற்கு சித்தம் கொண்டார் அந்த நாளுக்கு முன்பாக சன்மார்க்காக இருந்தபடியால் குடும்பம் அழிவுக்கு காக்கப்பட்டது என்று நாம் கருதுகின்ற முயலாவதிகாரம் வீட்டார் முதலாவது வாக்கியத்தை ஒருவர் கொடுத்த கட்டளை என்ன என்றால் அதாவது நீட்டாரும் பிரவேசியுங்கள் என்று தேவன் கட்டளை நாம் காணுகின்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உத்தமர்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் கிடைக்கிறவர்கள் தேவனுடைய சஞ்சரிப்பார்கள் இந்த உத்தமர்களுக்கு தேவன் கொடுக்கிற மேலான கருவி என்ன என்றால் இவர் உத்தமராய் இருந்தாலும் குடும்பமும் அழிவுக்கு இறைக்கு காக்கப்படும் என்று இறைவாக்கு சொல்கிறது அதற்காக நான் ஆண்டு வரைக்கும் நன்றி சொல்கிறேன் நோவா அவருடைய குடும்பத்தாரை பற்றிய வரலாறு என்று சொல்லப்படவில்லை அவர்கள் என்று சொல்லப்படவும் இல்லை ஆனால் இந்த நோவா உத்தமனாக தேவனோடு சஞ்சரிக்கின்றவனாக இருந்தவராக இருந்தபடினாலே அவருடைய குடும்பத்தாருக்கும் அந்த மீட்பு கிடைத்தது என்று நாம் காணுகின்றோம் அருமையான கற்றுட பிள்ளைகளை நீங்கள் பொறுமையோடு தேவ சமூகத்தில் உடைய உத்தமத்தை காத்துக்கொள்ளுங்கள் உங்கள் குடும்பம் ரஷிக்கப்படும் உங்களுடைய குடும்பமும் திருச்சபைக்குள்ளாக வரும் உங்களுடைய குடும்பமும் வரக்கூடிய கோபாய்க்கு அழிவுக்கு தப்பிக்கப்படும் என்று இந்த நோவாவுடைய வரலாறு வைத்து நாம் அறிகின்றோம் இந்த நோவா உத்தமனா இருந்தால் அவருடைய குடும்பமும் அழிவுக்கு நீங்களாக்கி காக்கப்பட்டது என்று நாம் காணுகின்றோம் அண்டவராகிய தேவன் இந்த உத்தவர்களை நீதிமான்களை எப்பொழுதுமே அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும் சங்கீதம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் பதினைந்து பதினாறு வசனங்களை ஒருவர் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது தீமை அவர்களை ஆசிர்வதிக்க அவர்களுக்கு ஒரு தீமை நேரிட இருந்தால் அந்த தீமை அவர்களை அணுகாமல் அவர்களை பாதுகாப்பதற்கு கட்டுரை கண்கள் நீதிமன்ற்கள் மேல் நோக்கமாயிருக்கின்றது என்று நாம் காணுகிறோம் இந்த நிறுவா நீதிமானும் இருந்தார் அவர் மேல் கத்த நோக்கமாக இருந்தார் நோக்கமாக இருந்தபடினால எல்லா ஜீவன்களை அழிக்க அந்த நோவாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் அதிலிருந்து காப்பாற்றுவதற்கு அவர் அந்த ஒரு மனிதனிடத்தில் விளங்கச் செய்த வல்லவைதான் என்று பூமி அனைத்தும் இருக்கிற ஜீவன்கள் என்று நாம் காணுகின்றோம் அந்த ஒரு மனிதன் உத்தமமாக இருந்தபடியால் அவன் நீதிமானாக இருந்தபடினால அவனு அவனுக்கு கற்றுக் கொடுத்த எல்லா ஜீவராசிகளையும் அவர் பாதுகாக்கி மனிதர்கள் வாழ்க்கையை நாம் செய்வோம் சொன்ன வார்த்தையின் செய்து அந்த நீதிநேரிகளை காத்து கொண்டார் கத்தர் சொன்னார் நீ உத்தமனா இருந்தபடினாலும் குடும்பத்தாரைகள் எல்லோரையும் வேலைக்குள்ளே சேர்த்துக்கொள் என்று சொன்னார் குடும்ப ரசிப்பா நமக்கு அருமையான காண முடிப்போம் இங்கோல் ஆகிறது நீதிமான்கள் மேல் கத்துடைய கண்கள் நோக்கமாகவே இருக்கின்றது அலையிலுயா யார் நீதி நெறி தவறாமல் நடக்கின்றார்களோ அவர்கள் மேல் கத்துடை கண்கள் நோக்கமாக என்பதை நாம் அறிந்து நாம் இந்த உலகத்தில் வாழும்போது எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் சரி அவை கர்த்தருடைய கண் நோக்கமாயிருக்கிறது சாத்தாரணத்தில் கேட்கிறார் யோவின் மேல் கவனம் வைத்த கர்த்துடைய உத்தரவு கேட்காமல் நீதிமன்ற்களை உத்தமர்களை சத்துரு மேற்கொள்ள முடியாது என்று இறைவாக்கு சொல்லுகிறபடியால ஆண்டவரை நான் சோதனைகிறேன் தேவனுக்கு மைமை அலையிலா அலையிலோயா தேவனுக்கு சோதரம் உண்டாவதாக அருபடியால் அருமையான கற்றுட பிள்ளைகளை இந்த பூமியில வாழுகின்ற இந்த நாட்களிலே உத்தமத்தை நம்மை விட்டு விலக்காமல் நீதி நெறிகளை விட்டு தவறாமல் நாம் கத்திர வழியிலே நடப்போம் என்று கிறிஸ்தவ மதம் உலக மதமாக ஆகிவிட்டப்படுகிறார் கிறிஸ்தவ மதம் இன்று உலகத்தோடு ஒன்றரை கலந்து விட்டபடினாலே தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க செய்ய முடியவில்லை தேவன் தன்னுடைய வல்லமையை காண்பிக்க முடியவில்லை என்று நாம் காணுகின்றோம் அது அப்படினால் இனிமேல் வருங்காலத்தில் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை நம்மிலே விளங்க செய்ய முடியாது நம்மிலே வெளிப்படுத்த நமது மூலமாக அவர் தேவன் என்பதை காண்பிக்க அவர் விரும்பியிருக்கிறார் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகத்தில் இருந்து வந்தவர்களில் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்கள் ஒருவர் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபரகின சிலர் கேட்பாரு என்னுடைய பாண்டி தாத்தா சண்மார்க்கமாக வாழ்ந்தாங்க சாகரது இருக்கும்னாலும் சமயம் மணிக்கணக்கும் சொல்லிவிட்டு சத்துரைக்கிறாங்க அவங்க போக மாட்டாங்களா என்று கேக்குறாங்க என்ன சொல்லியிருக்கிறது தெரியுமா உத்தவம் என்று சொல்லும்போது கர்த்தரிட்ட கட்டளைகளை கற்பனைகளை கை உத்தமமான காரியம் அந்த உத்தம குணம் படைத்தவர்கள் யோசுவும் என்று நாம் காணுகிறோம் அதோடு கூட அவருடைய குணாதிசயம் என்ன என்றால் ஜனங்களை அவர்கள் காணாறுக்கினராக வழிநடப்பதற்கு தைரியம் சொல்லுகின்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று நாம் காணுகிறோம் மற்றவர்கள் அவர்களை பயமுறுத்தி மோசினுடைய கட்டளைக்கு வார்த்தை கீழ்படியை விடாமல் தடை செய்து இருந்தார்கள் அது அவர்கள் காணாநு கொள்பை சேரவில்லை என்று நாம் காணுகிறோம் இந்த யோசுவாவு காலேப்போம் உத்தமர்களாயிருந்து அவர்கள் ஜனங்களுக்கு வழிகாட்டியாக தேர்தல் சொல்லுகிறவர்களாக இருந்தார்கள் என்று நாம் காணுகின்றோம் அறுபடியால் அருமை யாரை கத்துடைய பிள்ளைகளே இங்கே என்ன சொல்லப்படுகிற லூனி குமார்னாகி ஓஸ்வாவும் குமாரனாயி பொன்னியின் குமார்னாய் காலேப்பும் உத்தவமாய என்னை பின்பற்றினவர்கள் அவர்கள் மக்களுக்கு திறன் சொல்லுகின்றவர்கள் மக்களுக்கு தைரியம் சொல்லுகின்றவர்கள் காணானுடைய சிறப்பை எடுத்து அவர்களுக்கு பேசுகிறவர்கள் காண்பிக்கின்றவர்கள் என்று நாம் காணுகின்றோம் அவர்கள் காணானுக்குள் பிரவேசித்தார்கள் அப்படிப்பட்ட நிலையில் நாமும் இருக்க வேண்டும் என்று ஆண்டு உழம்புகிறார் வருடத்தின் ஆரம்ப நாட்களில் நாம் வந்திருக்கின்றோம் அல்லையா நாம் ஒவ்வொருவரும் மக்களுக்கு திறன் சொல்லுகிறவர்களாக இருப்போம் இப்படிப்பட்ட உத்தமர்களை கத்தியடுகின்றார் அவருடைய கண்கள் உலாவி கொண்டு வருகின்றது யார் என்று சொல்லி யார் சபையுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகிறார்கள் யார் மக்களுடைய துன்பங்கள் பாடல் பிரயாச கிராமத்திலே போய் அவர்களை தேற்றுகிறார்கள் ஆறுதல் சொல்லுகிறார்கள் தேவருடைய கட்டளை கை கொள்க பிறகு சொல்லுகிற ஆலோசனை கேட்டு நடங்க உங்களுக்கு ஆசிரியமா இருக்கும் என்று சொல்லுகிறவர்கள் யார் ஏன் நீக்கத்தினுகிறார் ஆனால் அப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட குடும்பமும் காணானை சுதந்திரம் லோ ஆவும் அவருடைய பிரவேசித்தார்கள் என்று நாம் காணுகிறோம் காலையை யோசுவாய் குறித்து ஆழ்ந்தவர் அவளை மிச்சிக் கொண்டார் அருமையான தேவன் பிள்ளைகளேயா தேவனுக்கு மயுமே நான் முதலாவது சொன்னேன் தீர்த்தை பற்றியும் தீமத்தையை பற்றியும் பவுல் சொல்லும் போது உத்தமனே என்று சொன்னார் என்னுடைய நமக்குள்ள இருக்கிற அநேகருடைய எழுத்து என்னுடைய உள்ளத்தில் பதிந்திருக்கின்றது அலையிலா மாறாக உண்மையை ஒத்துக்கொள்ளாத அவர்களுடைய எனக்கு ஒரு பக்கத்தில் இருக்கின்றது இன்னும் அவர்கள் என்னுடைய உள்ளத்து இருக்கிறது என்கிறதை நான் அறிகின்றேன் ஆனால் அப்படி அப்படி இல்லாதபடி உத்தமர்களாகி ஒருவர் மாறுங்க உத்தமர்களை கருத்து தேடுகின்றார் உத்தமர்கள் வேண்டும் அவர்கள் அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு திறன் சொல்லுகிறவர்களாக இருப்பார்கள் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறபடினாலே ஆண்டவரை நான் சோதருகிறேன் அலையிலா நோவா நீதிமன்றாயிருந்தார் தேவனோடு சஞ்சரித்தார் அவர் தேவனுடைய மனிதன் அவருடைய அழிவுக்கு அவருடைய குடும்பம் காக்கப்பட்டார்கள் ஏனோவுக்கு உத்தமனா இருந்தா நீதிமன்றாயிருந்தார் அவர் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று வேதோ நான் ஆண்டவரை சோதனை அலையிலா அலையிலா அலையிலா அருமையான தேவண்ட பிள்ளைகளே தலைப்பூசனத்தை மறுபடியும் அதிகாரம் ஒன்பதாவது வாக்கியத்தை நம்முடைய வல்லமையை விளங்கப்படும் வல்லமையை விளங்கப்பண்ணும்படி கண்கள் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற வல்லமை விளங்கப்படும்படி உத்தமறைகளை தேடுகின்றார் அவர்களை தேடுகின்றார் நமது நம்முடைய குடும்பத்தின் மூலமாக நம்முடைய திருச்சபையின் மூலமாக ஆண்டவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது இந்த ஆண்டிலே அநேக சம்பவங்கள் நடக்கும் என்பதை நான் என்னுடைய ஆவியிலே எதிர்பார்க்கிறேன் இந்த ஆண்டிலே கருத்து அநேக காரியங்களை செய்யப்போகிறார் என்று என்னுடைய ஆவியிலே உணர்கிறேன் கருத்துடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேகருடைய கட்டுகளை கருத்தை நீக்கப் போகிறார் என்பதை நான் உணர்கிறேன் போதனை பெற்றிருக்கிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக பிரிச்சவனுடைய யுகத்தில் இருக்கிற அநேக தீமைகள் மாற்றப்படும் என்பதை நாம் இந்த வருடத்தின் இறுதி நாட்களுக்கு இருக்கிறோம் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக ஆனப்படினால் நம்மில் இருக்க வேண்டிய காரியம் நம்முடைய திருச்சபைக்குள் இருக்க வேண்டிய காரியம் உத்தம குணம் என்று கத்திரை தீமை செய்கிறதை வேறோடு அர்த்தறிந்துவிட்டு மாற்றிவிட்டு உத்தமத்தை நாம் கடைபிடிக்க எப்பொழுது கவனமாக இருப்போம் உத்தமர்கள் என்ன செய்வார்கள் என்று உன்னத பாட்டிலே வாசிக்க வேண்டாம் முதலாம் அதிகாரம் நாலாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது உத்தமர்கள் நேசிப்பார்கள் இளையிலேயா உத்தமர்கள் கர்த்தரை எப்பொழுதும் நேசிக்கின்றவர்களாக இருப்பார்கள் அவருடைய நேசம் குறைந்து போகாது இளையிலேயா திரளான நேசத்தை அவிக்கா லேலோயா எவ்வளவு குளங்கள் வந்து போதினாலும் சரி அந்த நேசத்தை அது யார் எனக்கு உத்தம குணம் அடைத்தவர்களுக்கு அந்த நேசம் இருக்கும் லேலோயா அவர்கள் ஆவி பிரிய மட்டும் கடை சுமிச்சு வரைக்கும் தேவரை மகிழ்ச்சி படுத்திவிட்டே போய் விடுவார்கள் என்று நாம் காணுகிறோம் அப்படி நல்ல கிர்பு கத்தனமையா அவருக்கு அருள்வாராக கத்திர ராமம் உத்தமர்களாயிருந்து தேவருடைய சன்னதானத்தில் தேவ வல்லமை விலங்கு செய்யும்படியாக ஆயத்தப்படுவோம் கத்தனமையார் யார் சொல்லிப்பார்கள்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 எங்களது தொலைபேசி எண் பூஜ்ஜியம் தேவன் ஆறு ஐந்து இரண்டு இரண்டு இரண்டு இரண்டு உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆம்